வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கரிபியன் கடலில் டோமினிகா தீவை முதன் முதலில் கொலம்பஸ் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க விடுதலைப்படை கலைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பாம்பே டைம்ஸ் நாளிதல் முதன் முதலில் வெளியிடப்பட்டது இது பின்னாளில் ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றம் பெற்றது உலகில் அதிக விற்பனையாகும் நாளிதழ்களில் டைம்ஸ் ஆப் இந்தியாவும் ஒன்றாகும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு நெதர்லாந்தில் அரச குடும்பத்தினரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கும் அதன் அமைச்சர்களுக்கும் அதிக அதிகாரங்கள் வழங்கும் சட்டம் மூலம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் தூண்டுதலை அடுத்து பனாமா கொலம்பியாவிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவின் இரண்டாம் நிக்கலஸ் அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு வழங்க உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா வருமான வரியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர்கள் அமெரிக்காவின் அரசு தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எகிப்து வசம் இருந்த காசா பகுதி மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திமுக செயற்குழு திராவிட நாடு தனி கோரிக்கையை கைவிடுவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் காமராசர் அதன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வாஷிங்டன் டிசி மக்கள் முதல் முறையாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டொமினிக்கா பிரிட்டனிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் சலாங் சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினரால் தீவுகள் அரசை அகற்ற எடுக்கப்பட்ட முயற்சி இந்திய இராணுவத்தால் 24 நான்கு மணி நேரத்தில் முறியடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன் வேர்ல்டு உலக வர்த்தக மையம் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது பயங்கரவாத தாக்குதலில் தகர்க்கப்பட்ட உலக வர்த்தக மையத்திற்கு மாற்றாக இது அமைக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலாக லைக்கா எனும் நாயினை சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் இரண்டு விண்கலம் மூலம் விண்ணுக்கு அனுப்பியது விண்வெளிக்கு சென்ற முதலாவது மிருகம் என்ற பெயரினை லைக்கா எனும் நாய் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா மறைனர் பத்து என்ற விண்கப்பலை புதன் கிரகத்துக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த விண்கலம் புதனை அடைந்து புதன்கோளை அடைந்த முதலாவது விண்கலம் என்ற சாதனையை பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு அவுரங்கசீப் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜேந்திரநாத் முகர்ஜி இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏகே செட்டியார் தமிழில் பயண இலக்கியத்தின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னை பூபதி இந்திய அமைதிப்படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் சென் நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜாக் மைனர் அமெரிக்க பறவையியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு யோன் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மோகன்ராம் இந்திய பத்திரிகையாளர் மனித உரிமை செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இ சரோஜா தமிழ் திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டபிள்யூ அமரதேவா சிங்கள பாடகர் இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரேஷ்மா பாகிஸ்தானிய நாட்டுப்புற இசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் நாட்டில் கலாச்சார தினம் பனாமா நாட்டின் விடுதலை தினம் டாமினிக்காவின் விடுதலை தினம் மைக்ரோனேசியா நாடுகளின் விடுதலை தினமும் இன்று மாலத்தீவுகள் நாட்டில் வெற்றி தினம் கிழக்கு தீமோர் நாட்டில் அன்னையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை